ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான பௌராணிகமான அன்னசூக்தம் சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துனு அப்படி கௌஷிகருடைய ஏழு புத்திரர்களும் செய்த பாபத்தினாலே பல ஜென்மாக்கள் எடுத்து ஹம்சமாக அன்னப்பறவையாக வந்து மானசரோவரில் பிறந்திருக்கா இந்த மானசரோவரில் வாசம் பண்ணிகிட்டுருக்கா அந்த ஜலத்தை சாப்பிட்டு வாசம் பண்ணுறதுடைய பிரபாவத்தினாலே அவர்களுக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினர் ஆகையினாலே யோகிகளாக ஆனால் அந்த ஏழு பேர்களும் யோகிகளாக இருந்தாலும் அந்த பண்ணின பாபம் மாத்திரம் அவர்களுக்கு மறந்து போகலை மனசை வேதனைப்படுத்திகிட்டே இருக்குது அப்படியே இந்த ஜலத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஸ்திரீகள் புருஷர்கள் விளையாடின்னு இருக்கிற சப்தம் கேட்டது யாராக இருக்கும்னு அப்படியே தேடிட்டு வரேன் அப்படியே தேடிட்டு வந்து பார்த்தால் திருஷ்டுவா விபிராஜமானம் உத்தியானே ஸ்திரீபிரன்மித்தம் கிரீடந்தம் விவிதைர் பாவை மகாபல பராக்கிரமம் பெரிய ராஜா ராணியோடு மந்திரியை அழைச்சிட்டு சேனையோடு கூட ஸ்திரீகளோடு விளையாடுறதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டா ராஜா விளையாடின்ருக்க பக்கத்தில் நந்தவனத்தில் பூந்தோட்டத்தில் இதை பார்த்தும் நான்கு பேர்களுக்கு ஈடுபாடு வரலை ஸ்வசருபன் குரோதனன் ஹிம்சரன் பிஷுனன்னு கௌஷிகருடைய முதல் நான்கு பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டுலேயே ஈடுபாடு வரல அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா கவி வாக்துஷ்டன் பித்ருவர்த்தின்னு கடைசி மூன்று பிள்ளைகள் இவர்களுக்கு அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசை அப்படி அந்த நந்தவனத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து இவர்கள் விளையாடிட்டுருக்கிறத பார்த்தா யாராக இந்த ராஜா அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்துன்னு வர்ற பொழுது அந்த ரசத்தில் மேலே கொடி கட்டியிருக்கு அந்த கொடியை பார்த்துட்டு ஓஹோ பாஞ்சாலான்வய சம்பூதம் பிரபூத பலவாகனம் பாஞ்சால தேசத்து ராஜா போல இருக்கு அவர் வந்திருக்கார் விளையாடுறதுக்காகன்னு புரிஞ்சுண்டா அப்படியே அங்கேயே உட்கார்ந்து அவர்களை விளையாடுறத பார்த்துட்டு இருந்தான் அப்படியே விளையாடிட்டுருக்கிற பொழுது அந்த ராணி பார்த்தா இந்த பட்சிகளை இந்த பட்சிகளை பார்த்த உடனே ராணிக்கு ரொம்ப பிரேமை வந்துடுச்சு அப்போது ராஜாவை கூப்பிட்டு சொன்னால் ராஜன்னு இந்த பக்ஷிகள் ரொம்ப அழகாக இருக்குது வெள்ளைவில்லேருன்னு இருக்குது ஆனால் ஆகாரம் சரியாக சாப்பிடலை போல இருக்குது ரொம்ப இலைச்சி போயிருக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது நீங்கள் அனுமதிச்சில்னா இந்த பட்சிகளை வேணால் நாம் அரண்மனைக்கு எடுத்துன்னு போய் அங்கே வளர்ப்போமான்னு கேட்டேன் அந்த ராஜா அந்த பட்சிகளை பார்த்துட்டும் சிரித்தார் ராஜா அப்போது ராணி கேட்டால் ஏன்னு சிரிக்கிறேன் அடைச்சுன்னு போவோமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா எடுத்துன்னு போவோம்னா ராஜா எடுத்துன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டு மந்திரின்னு இந்த பட்சிகளை ரதத்தில் ஏற்று நாம் அரண்மனைக்கு எடுத்துன்னு போவோம்னு அந்த மூன்று பட்சிகளையும் எடுத்துட்டு இவர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டால் ரதத்தில் ஏறி தன் தம்பிகள் மூன்று பேர்களை காணமேனு பாக்கி நான்கு பேர்களும் அந்த மானசரோவரை சுற்றி சுற்றி வந்தால் இவர்களை காணும் ரொம்ப வேதனப்பட்டுடா தம்பிகளை இழந்துட்டோமே அப்படின்னு வேதனைப்பட்டு அந்த மானசரோவரிலேயே மூழ்கி இறந்துட்டேன் பிராணத்தியாகம் பண்ணிவிட்டால் ஹம்சமாக இறந்தவர்கள் அந்த ஜென்மாவை முடிச்சுனுட்டேன் இப்படி அவர்களுடைய ஜென்ம முடிஞ்சு போச்சு இந்த ரதத்தில் ஏற்றின்னு போன பேர் என்ன ஆச்சுன்னா இந்த பட்சிகளை அரண்மனையில் கொண்டு போய் வச்சிருந்தேன் வச்சுருந்து வளர்க்குறேன் ராணி ரொம்ப பிரியமாக ஆகாரங்கள் கொடுக்குறா என்ன ஆகாரங்கள் கொடுத்தாலும் அந்த பட்சிகள் சாப்பிட மாட்டேங்கிறது ரொம்ப சோர்வாகவே இருக்குது இதை பார்த்துட்டும் ராணிக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு ஏன்னா ஆகாரமே ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறது ஏதாவது கீழே விழுந்து இறந்து போயிடுச்சுன்னா அந்த பாப்பம் வேறு வந்துடுமேன்னு ரொம்ப வேதனைப்படுறா ராணி அப்படியே ராஜாவை பார்க்கறதுக்கு வரா ராஜா நந்தவனத்தில் உட்காண்ட்ருக்க அப்படி உட்கார்ந்துக்கிற ராஜா வந்து ராணி பார்த்து ராஜன்னு அது எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறது இந்த பக்ஷிகள் உடம்பு சரியில்லை போல் இருக்குது உடனே நீங்கள் வைத்தியரை வரவழைச்சி அதற்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க உடனே மந்திரியை கூப்பிட்டோ இந்த பட்சிகளுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது அந்த பட்சிகளை உடனே கவனிக்கணும்னு சொன்னார் ராஜா சொல்லிட்டோம் அந்த பட்சிகளை பார்க்குறார் ராஜா பார்த்தால் ராஜாவை பார்த்த உடனே மூன்று பட்சிகளும் தலையை தொங்க போட்டுக்கிறது ராஜா சிரிக்கிறான் திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து ராஜா பார்க்குறான் பட்சிகள் தலையை தொங்க போட்டுக்கிறது இப்படி ரெண்டு மூணு தடவை நடந்தது ராஜா ரெண்டு மூணு தடவை சிரிக்கிறத பார்த்தார் மந்திரி பார்த்துட்டு ராஜன்னு உங்களை பார்த்த உடனே அந்த பட்சிகள் தலையை தொங்க போட்டுக்கிறது இதற்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லணும் நீங்களும் சிரிக்கிறேன் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லணும்னு கேட்டார் மந்திரி அப்போது சொன்னான் அந்த ராஜா அந்த ராஜாவுக்கு பிரம்மதத்தன்னு பேர் அந்த ராஜா சொன்னால் இந்த பக்ஷிகள் இருக்கே கௌசிகளுடைய ரிஷியினுடைய புத்தர்கள் இவர்கள் ஏதோ ஒரு பாபம் பண்ணினத்துனால இப்படி ஹம்சமாக வந்து பிறக்க நெருந்து போயிடுது அதுதான் காரணம்னு சொன்னேன் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு மந்திரி கேட்டேன் அது மாத்திரமில்லை இன்னொன்று சொல்லட்டுமா ராணி இருக்காளே அந்த ராணிக்கு இந்த ராணி யாருன்னா இந்த ராணிக்கும் இந்த பக்ஷிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது ஏன்னா இந்த ராணி சன்னதிர்நாம விக்கியாத்தா கபிலா யாபவத் இந்த என்னுடைய ராணி கபிலா ஒரு தேனுவாக இருந்தா ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் இந்த ரிஷிக்குமாரர்கள் அந்த பசுவை ஹிம்சிச்சுவிட்டா அந்த பசுமாட்டை ஹிம்சித்ததுனாலே அந்த பசுமாடு ராணியாக வந்து பறந்துருக்கா அப்படின்னு ராஜா அப்படியா ஆச்சரியமாக இருக்கே எப்படி ஹிம்சம் ஹிம்சித்த பசு ராணியாக வந்து எப்படி பிறந்தான்னு கேட்டார் மந்திரி அப்போது ராஜா சொன்னார் அவர்கள் அந்த பசுவை அந்த பசுனுடைய மாம்சத்தை பித்திருக்களுக்குன்னு தத்தம் பண்ணினா பிதிருபாகமாக ஆயிட்டது அந்த பசு பசு மாடு பித்திருக்களுக்குன்னு பாகமாக ஆனத்துனால பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணிட்டா அந்த பசுவுக்கு ஆகியனாலே அரண்மனையில் வந்து பிறந்து பித்காரியே நியுத்தத்துவாத் அபவது பிரம்மவாதினி பிதிருபாகமாக ஆனத்தினாலே க்ஷத்திரியனுடைய கிரகத்திலே ராணியாக பெண்ணாக பிறந்து இங்கே நம் அவள்தான் என்னுடைய பாரியே அப்படின்னு ராஜா சொன்னான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மந்திரிக்கு நீ உடனே அதற்கு வைத்தியம் பண்ணுன்னு மந்திரிக்கு உத்தரவு பண்ணி அனுப்பினான் ராஜா அனுப்பிச்சுட்டு ராஜா அப்படியே யோஜனை பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு சூத்த பௌராணிகர் இந்த சரித்திரத்தை சொன்னார் உடனே பாக்கி ரிஷிகள்லாம் கேட்டால் இந்த பிரம்மதத்தனுங்கிற ராஜான்னு சொல்கிறேளே இவர் யாருன்னு சொல்லணும் கதம் சத்வருதோ போது பிரம்மதத்தோ தராதலே சொல்லணும் நீங்கள் தச்சாபவத் கசியகுலே சக்கரவாக்க சதுஷ்டயம் அந்த பிரம்மதத்தனுக்கு இப்படிப்பட்ட ஜானம் எப்படி கிடச்சது இவர்கள்லாம் என்ன பிறவி எங்கே இருந்தால் எப்படின்னு இந்த ராஜாவுக்கு எப்படி தெரிஞ்சது யார் அந்த பிரம்மதத்தங்கிறத சொல்லணும் மேலும் அந்த ஜலத்தில் மூழ்கின நான்கு பேர்களும் மேற்கொண்டு என்ன நடந்தாங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள் சூத்த பௌராணிகர்கிட்ட கேட்குறா மேற்கொண்டு சூத பௌராணிகர் நடந்த சரித்திரத்தை சொல்கிறார் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்